அவர்களிடவர் ஒரு மடையர் என்றேன் அதற்கு இபுன் அப்பாஸ் வஜியல்லாஹும் அவர்கள் உன் தாய் உன்னை இழந்து விடட்டும் அம்மனிதர் நபி சொல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் வழிமுறையை செயல்படுத்திவிட்டார் என்று கூறினார்கள்